நாம் சோதிக்கப்படும்போது நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பட்ட கால் சோதனை மேல் சோதனை ட்ரயல் அப்பான் ட்ரயல் வாசிக்க வேண்டிய பகுதி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம் ஒரு நதியுண்டு அதை நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் ஒண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தன ராஜ்யங்கள் தத்தளித்தன அவர் தமது சத்தத்தை முழங்க பூமி உருகி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டு சீமோனே சீமோனே இதோ கோதுமையை போல் உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான் சைமன் சைமன் இன்டீட் ஹெஸ் ஆஸ்ட் ஃபார் யூ தட் ஹி மே சிப்ட் யூஸ் வீட் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவ்விதமாகவே சோதிக்கப்படுகிறார்கள் சீமோன் பேதருக்கு பேதர்வுக்கு இருந்து நாம் அநேக பாடங்களை படித்துக் ஒன்று பேதவை தாக்க சாத்தான் கிறிஸ்திடம் அனுமதி கேட்டுக்கொண்டான் யோபுவின் வாழ்க்கையிலும் இப்படித்தான் சாத்தான் ஆண்டவரிடம் அனுமதி கேட்டான் சர்வ ஞானியும் சர்வ வல்லவருமான ஆண்டவரது அறிவும் அனுமதியும் இன்றி நமது வாழ்வில் ஒன்றும் நடக்காது இந்த உணர்வே இக்கட்டான வேலைகளில் நமக்கு உயிர் போன்றது ஆபத்து காலத்தில் நம் கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் அவர் நம்மை விடுவிப்பார் என்றும் அவர் நமக்கு போதித்துள்ளார் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆனால் நமது உதடுகள் ஜபத்தில் முதல் வார்த்தையை உச்சரிக்கும் முன்னரே நமது நிலைமையை அவர் நன்கு அறிவார் இரண்டாவது படிப்பினை ஒரே புடைப்பில் கோதுமை சுத்தமாகிவிடாது திரும்ப திரும்ப பொடைக்க வேண்டும் அதுவும் அடுத்தடுத்து பொடைக்க வேண்டும் சோதனைகளும் இப்படித்தான் அலையலையாய் வரும் சேவல் இருமுறை கூவுவதற்கு இடையில் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன் அந்த கொஞ்ச நேரத்திற்குள் பேதரு தன் வரை அறியேன் என்று சொல்லுவதற்கு குறைந்தது மூன்று முறை சோதிக்கப்பட்டான் யோபுவை பொறுத்த அறி வரையிலே ஓர் அல்லது ஓர் இழப்பை அடுத்து உடனே அவன் யாராவது ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே அடுத்தவன் வந்து இன்னொரு துக்க சொல்வான் அடுத்த வந்த ப கா காலில் படுமன்றோ ஆண்ட சீமோனை பார்த்து பேர் சீமோனே சீமோனே என்று சொன்னார் அப்படி ரெண்டு முறை அடுத்தடுத்து சொல்லுகிறதே புடைக்கிறது போல தான் இருக்கிறது மூன்றாவது நாம் கிடைக்கிற நாம் பெற்று கொள்கிற ஒரு பாடம் எங்கேயோ இருக்கும் பரலோகத்தில் இருந்து கொண்டு கடவுள் நம்மை சும்மா பார்த்து சாத்தானுக்கு அனுமதி கொடுத்து விட்ட ஆண்டவர் தமது நண்பனுக்காய் மண்டாட்டு ஜபம் ஏறெடுக்கும் பணிக்கு உறைந்தார் சாத்தான் என்னிடத்தில் அனுமதி வாங்கிக் கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்கொண்டேன் என்றார் ஒருவேளை நமது பாடுகள் எண்ணற்றவையாயிருக்கும் பொழுது உன் தேவன் எங்கே என்ற கேள்வி கணையை நமது மனதும் நம்மை சுற்றியுள்ள மக்களும் நம்மை நோக்கி தொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அடிக்கடி மரண இருளின் பள்ளத்தாக்கினுடைய நடந்து வந்தவர்களுக்கு கடவுள் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்ற நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் முதல் வசனம் தெரியும் இந்த நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் முழுவதும் மனநம் செய்ய ஏற்றது நான்காவது படிப்பினை கோதுமையை புடைப்பது அதை சுத்தம் பண்ணத்தான் நமது வாழ்வில் களையப்பட வேண்டிய வெற்றியாய் ஓடி முடிக்கும்படி வழக்கமான பாவங்களிலிருந்து நம்மை நெருக்கி நிற்கிற பாவம் பாரம் இவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது சரியானபடி கையாள கற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு வரும் ஒரு சோதனையும் பயனற்று போகாது இப்ரேயர் பன்னிரண்டு பத்து பதினொன்றிலே இப்படி நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அதாவது இந்த உலகத்தில் உள்ள பிதாக்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய நலனுக்கென்றே நம்மை சிர்சிக்கிறார் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை தரும் பேதுரு சாத்தானால் புடைக்கப்பட்ட பின்னர் பணி உயர்வு பெற்ற ஆண்டவர் சொன்னார் நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை திடப்படுத்து என்று சொன்னார் பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜோசப் ஸ்கிரீவன் என்ற பக்தன் உலக புகழ்பெற்ற வாட் friend we have in Jesus என்ற பாடலில் இப்படி பாடி பாடியிருக்கிறார் சால துக்க துன்ப தொந்து சோருங்கா tum bom inbamag marum o kamane jabata ha we trials and temptations these the trouble any way We should never be discovered. Take it to the Lord in prayer. Simone, Simone, இதோ கோதுமை போல உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான் நல்லாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற பிரச்சனைகள் புயல்கள் அலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஏதோ புதுமை என்று நாங்கள் திகைத்து விடாதபடி அவற்றை முன்னதாகவே நீர் எங்களுக்கு அறிவித்து நீர் எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து நாங்கள் தைரியமாக திடமாக இருக்க எங்களுக்கு உற்சாகத்தையும் தருகிறதற்காக நாங்கள் உங்கள் நன்றி சொல்கிறோம் வேதனைகள் வழியாக போகும் பொழுது நீர் எங்கோ இருந்து வேடிக்கை பாக்கிற போல் இல்லாதபடி எங்களுக்காக நீர் பரிதவிக்கிறீர் உங்களுடைய கா எங்களுக்காக உம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆவியானவரும் இருந்து எங்களுடைய வேதனையிலே பங்கு பெறுகிறார் இந்த யுத்தத்திலே இந்த பிரச்சனையிலே இந்த வேதனையிலே நாங்கள் யாரும் தனியாக இல்லை ஆண்டுகிறேன் கர்த்தாவை இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உடத்திலே வருகிறேன் அவர்களுடைய மனதிலே உன் தேவன் எங்கே உன் தேவன் உயிரோடு இருந்தால் உனக்கு இப்படி காரியங்கள் நிகழ்வானேன் என்ற கேள்வி அவர்களை தாக்கி தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நான் பூமியில் இருக்கிறேன் அவர் எனக்காக என்னோடு எனக்குள் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை கர்த்தாவே இன்னொரு முறை அவர்கள் இருதயத்திலே நாட்டிவிட வேண்டும் நட்டிவிட வேண்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டு எல்லா சோதனைகளிலும் நாங்கள் வெற்றியோடு வெளிவருவோம் வெற்றியோடு வெளிவரும் பொழுது அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் தேருவோம் அப்படி எங்களுடைய வாழ்க்கை நீர் அமைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே